ஸ்ரீ குருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை தொடர்ந்து பார்த்துன்னு வர்ற வரிசையில் அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சுக்லாம்பரதரம்னு தலையில் குட்டிக்கிறதுங்கிறது இருக்கே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி ரிஷிகள் நமக்கு நிறையா சொல்லியிருக்கா என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா அங்குலி புஷ்டபாகாபியாம் குட்டணம் பஞ்சவாரகம் அப்படின்னு ரிஷி புருகுங்கிற ரிஷி நமக்கு சொல்லி கொடுக்குறார் ரெண்டு கைகளையும் மடிச்சுண்டு விரல்கள்னால தலையில் குட்டிக்கணும் அதில் நிறையா தத்துவங்கள் இருக்குது சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோ பிரசாந்தஜே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அஞ்சு தடவை குட்டிக்கணும் குட்டணம் பஞ்சவாரகம்னு அஞ்சு தடவை குட்டிக்கணும் ஏன் அப்படின்னா அதில் நிறைய சுவாரஸ்யம் இருக்குது என்னென்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு நம்முடைய சரீரத்தில் ரெண்டு விதமான நாடி இருக்குது இடா பிங்களான்னு ரெண்டு நாடி இருக்குது வலது பக்கம் ஒரு நாடியும் இடது பக்கம் ஒரு நாடியுமாக நமக்கு இருக்குது அந்த இடா நாடியை தான் நாம் சூரிய நாடின்னு சொல்கிறோம் சந்திர நாடின்னு சொல்கிறோம் இடா நாடிக்கு சூரிய நாடின்னு பேர் பிங்கள நாடிக்கு சந்திர நாடின்னு பேர் அந்த ரெண்டு நாடியும் கீழேருந்து நம்ம சிரஸ் வரைக்கும் நமக்கு சரீரத்தில் வருது அந்த நாடிக்குள்ள தான் நம்முடைய சுவாசம் இருக்குது அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது நாம் மூச்சு விடுறோமே இந்த மூச்சு விடுறது அந்த நாடியில் தான் இருக்குது பகலில் ஒரு நாடியிலையும் ராத்திரி ஒரு நாடியிலேயுமாக இந்த மூச்சு நாம் மூக்கனுடைய வாசலில் துவாரத்தினுடைய வாசலில் விரலை வச்சு பார்த்தா தெரியும் ஏதாவது ஒரு துவாரத்தில் தான் காற்று வரும் ரெண்டு துவாரத்துலேயும் சேர்ந்தாப்பில் வராது ஏதாவது ஒரு துவாரத்தில் இந்த காற்று வரும் வலது பக்கம் வந்தால் பிங்கள நாடியில் சுவாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இடது பக்கம் வந்தால் இடா நாடியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் சந்திர நாடியில் நம்முடைய சுவாசம் இருக்கு இருக்க தான் நமக்கு உடம்பு குளிர்ந்து போகிறது அதான் ராத்திரி வேலையில் குளிர்ந்து போகிறது நம்முடைய உடம்பு பகலில் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கு எப்பொழுதும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணுமானால் இந்த பிங்கள நாடியில் சுவாசம் இருக்கிறது போலவே நாம் வச்சுக்கணும் வலது பக்கம் சுவாசம் இருந்துகிட்டே இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கலாம் அதான் அடிக்கடி மகாபெரிவாழ்கிட்ட இதை பார்க்கலாம் மகாபிரி வாழ்கிட்ட பேசின்னு இருக்கிற பொழுது இடது கையினுடைய விரலை அடிக்கடி மூக்கு வாசல் அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பா பிரியவா ஏன்னா அந்த சுவாசம் எங்கே இருக்குதுன்னு தானே அடிக்கடி பார்த்துக்கிறார் அப்படிங்கிறத நாம் நன்னா பார்க்கலாம் அந்த வலது பக்கம் சுவாசத்தை மாற்றிகிட்டே இருப்பா பெரியவா ஏன்னா பிங்கள நாடியில் இருந்தால் உடம்பு உஷ்ணம் ஏறாது அப்படி அந்த நம்முடைய சுவாசம் அந்த நாடியில் இருக்குது அது என்ன பண்ணுறதுன்னா அந்த சுவாசம் நம்முடைய அந்த நாடியில் நம்முடைய சுவாசம் இருக்க இருக்க இருக்க அதிலிருந்து ஒரு திரவம் உற்பத்தி ஆறுது ஆதிசங்கர பகவத் பதாச்சாரியால் நமக்கு 108 எட்டு உபனிஷத்துகளை நமக்கு முக்கியமாக காட்டியிருக்கார் அதுக்கு பகவத்பதாச்சாரியால் பாஷ்யம் பண்ணினதுங்கிறது தசோபனிஷத்துன்னு பத்து உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார் ஆனால் அவர் ஒத்துண்ட உபனிஷத்து நூற்றி எட்டு அஷ்டோத்தர சதோபனிஷத்துன்னு அதில் ஒரு உபநிஷத்தில் இதை பத்தி விஸ்தாரமாக நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு அந்த நாடியில் உற்பத்தி ஆகிற ஒரு திரவத்துக்கு பேர் அமிர்தசிரவான்னு பேர் அந்த திரவம் உற்பத்தி ஆகிறது அந்த நாடியில் எப்போ உற்பத்தி ஆறுது அப்படின்னா சுசுப்தியில் உற்பத்தி ஆறுது அப்படின்னு சொல்கிறது சுசுப்தின்னா நாம் நன்னா அசந்து தூங்குகிற பொழுது அந்த நாடியில் அந்த திரவம் உற்பத்தி ஆறுது அந்த திரவம் உற்பத்தி ஆகி அந்த நாடியினுடைய நுனி எங்கே இருக்குதுன்னா நம்முடைய சிரசில் இருக்குது மூளைக்கு மேலே வந்து நிற்கிறது அந்த நாடையினுடைய நுனி இப்போது காலம்பரை எழுந்து நாம் கர்மாக்களை ஆரம்பிக்கிற பொழுது மந்திரம் சொல்லி அஞ்சு தடவை சிரசில் கொட்டிக்கிறோம் ஏன்னா அஞ்சாவது திரவ குட்டும்போது அந்த திரவம் மூளை மேலே விழறது அப்படி விழுந்ததுன்னா மூளை சுத்தமாக ஆறுது ஏன்னா அமிர்தம் அமிர்தங்கிறது மரணமே இல்லாத மரணத்தை கொடுக்காத ஒரு திரவத்துக்கு தான் அமிர்தம்னு பேர் அமிர்த திரவம் அது மூளையில் சிந்தித்துன்னா மூளை ரொம்ப தெழுவாக வேலை செய்யும் இதை தான் இதை டாக்டர்களும் இப்போ சொல்கிறான் இது எத்தனையோ காலத்துக்கு முன்னாடியே ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா அப்போது நமக்கு அதில் ஒரு ஈடுபாடு வரலை இப்போது டாக்டர்கள்லாம் அதை சொல்கிறா இப்போ ஏன்னா இப்போது இந்த நாளில் இந்த பிபி சுகர் இவைகள் இல்லாத மனுஷனே கிடையாதுன்னு ஆயிடுத்துப்போ இந்த நாளில் இப்போது என்ன ஆச்சுன்னு பிபி சுகர்லாம் ஒரு நோயே இல்லை அது ஒரு குறைபாடுன்னு வந்துடுது இப்போது அப்படிதான் சொல்லிகிட்டே வருவா இந்த பிபி சுகர்லாம் பசு பட்சிகளுக்கு வர்றதில்லை பசு பட்சிகளுக்கு பிபி சுகர் வரதில்லை காரணம் என்னென்னா அது சூரியனை அனுசரித்து அது இயங்கிறது சூரியன் உதயமானவொன்னே பசு பட்சிகள்லாம் பறந்து போகிறது சூரியன் அஸ்தமிச்சவொடனே தன்னுடைய கூண்டுகளில் வந்து அடைஞ்சுடுறது அது அஸ்தமன காலம் பூரா நான் அசந்து தூங்கிறது பசு பட்சிகள்லாம் இந்த கோஷாலைகள்லாம் போய் பார்த்தா தெரியும் மாடுகள்லாம் பார்த்தா ஒரு ஒம்போது பத்து மணி வாக்கிலேயே போய் பார்த்தா அசந்து தூங்கின்னு இருக்கும் மாடுகள்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது அசந்து தூங்குறதுனால அதுக்கு இந்த அமிர்தசிரவாங்கிற திரவம் சரியானபடி உற்பத்தி ஆகிறது அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறான்னா மெட்டோலின் அப்படின்னு பேர் இந்த ஹார்மோனுக்கு அது ஒரு ஹார்மோன் அது அசந்த தூங்குற பொழுது தான் அந்த ஹார்மோன் நமக்கு சுரக்கிறது அது சரியான முறையில் பசு பட்சிகளுக்கு சுரக்கிறதுனால தான் அதுக்கு வியாதி வர்றதில்லை ஆனால் நாம் என்ன பண்ணினோம்னா நாம் தூங்குற வேலையை ரொம்ப குறைச்சுன்னுட்டோம் அசந்து தூங்குறதுங்கிறதே நமக்கு இல்லை அதுவும் இந்த லைட்டு வசதிகள் கரண்ட்டு வசதிகள் வந்த பிறகு நாம் அசந்த தூங்கிறதுங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போயிடுது ராத்திரி பூரா முழிச்சுண்டு வேலை பார்க்கறது பகலில் தூங்கிறது அப்படியெல்லாம் நாம் நம்முடைய சிஸ்டத்தை மாற்றின் விட்டோம் அந்த மாற்றினதனுடைய குறைபாடுகளாக தான் நமக்கு அசந்த தூக்கம்ங்கிறது இல்லை அந்த அசந்த தூக்கங்கிறது நமக்கு இல்லாததுனால அந்த அமிர்தசிரவாங்கிற திரவம் நமக்கு உற்பத்தி ஆக மாட்டேங்கிறது அதாவது அந்த ஹார்மோன் நமக்கு சுரக்கிறது இல்லை அந்த ஹார்மோன் சுரக்கலை என்ன அதனால நம்முடைய உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போய்டுறது எதிர்ப்பு சக்தி குறையிறது அவைகள்தான் வியாதிக்கு ஆரம்பம் அப்படின்னு இப்போது டாக்டர்கள்லாம் சொல்கிறான் ஆனால் எல்லோரும் அசந்து தூங்கணும் ராத்திரியில் வேலை செய்யப்படாது அதுதான் ரிஷிகளும் நமக்கு சொல்லிக் கொடுக்குற முன்ராத்திரி படுத்துக்கணும் காலம்புரை சீக்கிரம் எழுந்திருக்கணும் அசந்த தூங்கணும் இன்றைக்கி மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் அசந்த தூக்கமே நமக்கு வருது அப்படின்னு இருக்கிறவா நிறையா பேர் இருக்கா பார்க்குறோம் மாத்திரை சாப்பிட்டு தூங்கிறது அப்படிங்கிறது அது ஆரோக்கியமான விஷயம் இல்லை மாத்திரை சாப்பிட்டு தூங்கப்படாது தானாக தூங்க தூக்கம் வரணும் அந்த தூக்கத்தை கொடுக்கறது நம்முடைய கர்மாக்கள்லாம் நம்முடைய சுதர்ம கர்மாக்கள்லாம் இருக்கே அதெல்லாம் சரியான முறையில் நாம் செய்துன்னு வந்தால் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் மனசு தெளிவாக இருந்தால் தூக்கத்துக்கு நாம் மறந்து சாப்பிட வேண்டியதே இல்லை அந்த தூக்கங்கிறது இல்லைன்னா என்ன ஆறுது அப்படின்னா புத்தியே சரியானபடி வேலை செய்யாது அப்படின்னு அந்த உபனிஷத்து சொல்கிறது நமக்கு தூக்கம் இல்லைன்னா புத்தி சரியானபடி வேலை செய்யாது அதை நாம் நல்லா இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவத்தில் பார்த்தோம் சரியானபடி நம்முடைய புத்தி வேலை செய்யலைங்கிறத எவ்வளவோ நாம் அனுபவிச்சுருக்கோம் எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்